بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين واوصلي واوصلم على اشرف الانبياء والمرسلين نبينا وحبيبنا وقرۃ اعيننا محمد ابن عبد الله عليه واله وصحبه افضل الصلاه واتم التسليم اما بعد فقد ابتدى الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم الله صدق பிஸ்மிடைய அல்லா சுபான் போற்றுப் புகழ் மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாவுடைய பொருத்தம் பருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்ந்தரமான சோனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனது வெற்றிக்காகவே தியாகம் செய்து நமது உயிரிழமிய ஹசரத் முகம்மது சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூல் லாஹி சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கையை பேணிகளுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாமும் சொல்வானார்கள் அல்லாவுடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்குடன் அமர்ந்திருக்கும் இறைநேசர்களை நல்லதொடைய கருவூலமாக அல்லா சுபா ஏவல் விளக்கல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான் ஏவல் விளக்கல் என்ற இந்த கட்டளைக்குள்ள நாம் எல்லைகளை மீறாது ஏவல்களை எடுத்து நடந்து விளக்கல்களை தவிர்த்து நடப்போம் என்றால் நமக்கு பெயர்தான் தக்குவாத அந்த தக்குவாவை முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் உபதேசமாக வசியத்தாக செய்து கொள்கின்றேன் அல்ல நம் அனைவருக்கும் அவனை அஞ்சு பயந்து நடக்கும் பாக்கியத்தை நல்குவனாக உலக வாழ்க்கையை ஒரு சோதனை ஒவ்வொருவரும் வைக்க வேண்டியது பிரஸ்தாபிக்கப்பட வேண்டியது என்றாலும் மறதியின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார் முதல் மனிதனே மறதியாலன் தடுக்கப்பட்டதை செய்ததன் காரணமாக சோன வாழ்க்கை தடுக்கப்பட்டது நாமும் மறதிய ஆழ்ந்துவிடுவோம் என்றால் தடுக்கப்பட்டவைகளை மிகவும் இலகுவாக செய்துவிடுவோம் இதனால தான் புத்தி யோசனையுடன் விழிப்புணர்வுடன் செயல்படுங்க அல்லாவுடைய சிந்தனையோட அனைத்து விடயங்களிலும் கலந்து கொள்ளுங்களை வணக்கம் ஏற்றுக்கொள்றதுக்கு தகுதி அற்றது காபசுல்லாவ சவாப் செய்தாலும் கூட அல்லாவுடைய சிந்தனை இல்லாமல் உங்களுடைய உடம்பு மட்டும் வளம் வருகிறது அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கூலி கொடுக்கப்படுவதற்கு தகுதியானதாக இல்லை மற்றும் பல ஆமால்கள் அவைகளில் அல்லாவுடைய பிரஸ்தாபம் இல்லாத பொழுது அதற்கு உயர் அந்தஸ்தும் கிடைக்க மாட்டாது இதனால தான் அருமை நாயகன் சொல்லலா அழகி வசலம் அவர்களிடத்தில் என்றெல்லாம் கேட்கும் பொழுது அதிகமாக அல்லாவுடைய இதுக்கு எதுல கலந்து இருக்கிறதோ அதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் ஜுமாவுக்கு சமூகம் அளித்திருக்கின்றோம் அதனுடைய சிந்தனை இல்லாமல் சிதறணித்து போகும் என்றால் அந்த ஜும்மாவில் அமர்ந்திருப்பதில்லையும் எந்த விதமான பிரயோஜனம் இல்ல இவராக எந்தெந்த வணக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அல்லாவுடைய கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ அல்லா சுபன் நன்றி செலுத்துவதற்கும் அவனுடைய சிந்தனையில ஈடுபடுவம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு தேர்ந்தெடுப்பார்கள் நல்லோர்கள் பகல் நேரத்தில் வேலைகளிலும் அல்லாவுடைய அதைவிட்டும் அகற்ற மாட்டார்கள் குடும்ப ஈடுபட்டிருக்கட்டும் கொடுக்கள் வாங்கலே அவர்கள் தன்னை செலவிடட்டும் எதில் ஈடுபட்டாலும் கூட பொது நலன்கள்ல பொது சேவைகள்ல ஈடுபட்டிருக்கட்டும் அல்லாவுடைய சிக்கரோட செயல்படுத்த நிறைவேற்றிக் கொள்கிறீர்கள் அதை வழிமுறை தான் திகர் அதன் பிரகாரம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய இப்பாதத்தை சீரான முறையை செய்தவர்கள் என்று அகுளு சுக்ரிடைய அன்பு உங்களுக்கு வேண்டுமா எனக்கு நன்றி செலுத்துங்கள் சுகர் செய்யுங்கள் இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கி இருக்கும் பொழுது விழா புறங்கள்ல இருந்து உங்களுடைய அகற்றிக்கொள்ளுங்கள் என்னிடத்துல நெருங்குங்கள் என்னுடன் உரையாடுங்கள் செய்யுங்கள் செய்தார்கள் ஒரு கூட்டம் இரம்பி சுஜதோக்கியா வழிக்கும் நன்றிவிட முடிய இரவுார்கள் இதனால் உலகத்தில் பல விடயங்களுக்கு நாங்கள் பிரச்சனை படுத்திக் கொள்கின்றோம் கை நீக்கி அடிக்கின்றோம் குழந்தைகளை அல்லாவுக்கு பொருத்தமற்றவர்களாக மாற்றி விடுகின்றோம் ஏன் நம்முடைய குணங்கள் எல்லாம் திட்டு விடுகின்றது நோக்கத்தை மறந்துவிட்டதன் காரணம் மௌத்தை முன்வைத்து செயல்படக்கூடியவர்கள் இபாதத்துடையவர்களாக இருப்பார்கள் மௌத்தை முன்வைத்து தன்னுடைய அனைத்து விடயங்களையும் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாவுடைய சிந்தனையுடையவர்களாக இருப்பார்கள் உன்னுடன் நான் பரிவோடு தான் நடந்து கொள்கின்றேன் அந்த இறக்கத்தை வைத்து நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று நினைக்காதே ஏமாந்து விடாதே அக்கலோகி கான் சூனி எந்த அளவுக்கு நீ பாலைதான் பாவும் செய்கிறாய் பாவும் செய்கிறாய் என்றாலும் விடுகின்றி விடுகின்ற ஒரு ராகத்தை பெற வேண்டும் என்று விரும்புகின்றாய் அந்த ராகத்தை நான் பறித்து விட்டால் உனக்கு அதனை எங்கிருந்து தேட முடியும் இதனால் அல்லாவுடைய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தி வாத்துல்களை நீ செலவு செய்வதற்கும் அவைகளை செல்லுபடி ஆக்குவதற்கும் முயற்சி செய் என்றார்கள் நண்பனாக யாருக்கொரு நண்பன் தேவையோ அவனுக்கு அல்லாஹ் மட்டும் போதும் அல்லாஹ் ஒலியுள்ளது நண்பனாக ஆகிடுகிறோம் என்று சொல்கின்றோம் விடயங்கள்ல ஈடுபடுகின்றோம் என்றெல்லாம் பறைசாட்டுகின்றோம் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று பால் கனவு காண்கின்றோம் என்றாலும் அல்லாஹுடன் நிற்கக்கூடிய தொடர்பு சீராக இருக்கிறதா இதற்கு பதில் எங்கிருந்து கொண்டு வாரது அல்லாவுடைய தொடர்பு அறுத்து கொண்டோம் அல்லாஹ் சொல்கிறான் ஈமானுக்கு பின்னால நான் கொடுக்கும் ஒரு பரிசு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களை நாங்கள் சொகுபத் கொண்டு விட்டோம் எங்களுடைய எங்களுடைய குரூப்ல இருக்கிறாங்க என்று ஆனந்தம் ஆனாலும் அவர்கள் எங்களுடைய என் சிரமத்தின் பொழுது கை கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை எங்களுக்கு கவலை ஏற்படும் பொழுது அந்த கவலை நீக்குவதற்கு தகுதியானவர்களாக இல்லை என்றாலும்பி எல்லாம் போலியானவைகளை வைத்து இன்று பூரிப்பு அடையக்கூடிய சமுதாயம் இவ்வளவு அறிவியனர்கள் அல்லாஹ் சொல்கிறான் இந்த அல்லா எல்லா சந்தர்ப்பத்திலையும் உனக்கு உதவியாக இருக்கக்கூடிய உன்னுடைய ரப்பின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள அந்த தொடர்பின் உடைய பரிசு என்னும் என்ற இருள்களில் இருந்து வழிகேடல் கேட்டில் இருந்து நூர் எனும் இதாயத்தின் பக்கம் பிரகாசத்தின் பக்கம் அவன்னை எடுத்து செல்வான் இருந்தால் என்ன இழந்தால் என்ன வாழ்க்கை மிகவும் இன்பகரமாக அமையும் அவனுடைய தொடர்பை சீராக்கிக் ஆனா ரப்படைய தொடர்பை சீராக்கி கொள்வதற்கு என்ன விதிமுறைகள் சொல்லப்பட்டதோ அதனை மறந்து விடுகின்றோம் இன்றைக்கு தகஜதுடைய நேரத்துல செத்த புடத்தை போல தூங்கினோம் அல்லாஹ் தூங்க வைச்சு சந்தர்ப்பழு கூட கிடையாது இந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு இறக்கத்தை காட்டி அவகாசம் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் நூறின் பக்கம் எடுத்து செல்வதற்கு முயற்சி செய்கின்றான் என்றாலும் அவன்றிவிடு என்றால் போட்டுவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையும் தேர்ந்தெடுப்பார்களோ அந்த சைத்தானியத்தான வாழ்க்கை அந்த வழிகேடர்கள் உங்களை நூறு என்ற பிரகாசத்தில் இருந்து நிதாயத்தில் இருந்து நலாம் என்ற உங்களுக்கு நண்பனாக போதும் அவனுடைய நட்பு சீராகிவிட்டால் முழு உடலுமே உங்களுக்கு வசப்படும் வானம் என்ன பூமி என்ன உங்களுடைய கட்டளைக்கு முன்னால அப்படியே மண்டியிட்டுவிடும் என்று ஒரு துவை கேட்டாவது சின்ன விஷயத்தை நீக்க முடியல தொடர்புடைய தொடர்பு சீராக இல்ல ஒமன் தொடர்புக்கு அல்லா சுபுவர்ந்து விஜயங்களை சொல்ல ஒரு சோம்பல் நீக்குவதற்கு தேவையோ அவருக்கு தொடர்பு இருக்கிறது கொட்டாவி போறது கொரானை எடுத்தால் தான் தூக்கம் சிலர் கொரானை தொட்ட காலமே ஞாபகம் கிடையாது ஒரு தடவை ஏதோ மறதியிலோ அல்லது விழிப்பிலோ தொட்டிருப்பான் அதுக்கு பின்னால விடுமுறை கொடுத்தது இன்னும் தூசி கூட தட்ட இந்த குரான் நாள முருமையில எதிராக சாட்சி சொல்லும் அது குரான் அது உனக்கு சாதகமான முறையில வளர்காடும் அல்லது பாதகமாக வழக்காடும் மண் அமாம் ஜன்னா அது அவரது சொருக்கத்தில் எடுத்துக்கொண்டு செல்லும் யார் அதனை பின்னுக்கு போட்டு விடுவார்களோ அது நரகத்தின் பால் அவரை ஓற்றி செல்லும் திருமறையோட தொடர்புள்ளவர்கள் பெரும் அற்புதங்களை சுமந்தவர்கள் ால் பண்ணக்கூடிய அற்புதம் என்று என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அற்புதம் படைக்கிறது என்கிறத கொஞ்சம் நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம் ஏனே நம்பிமார்கள் பல அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளெல்லாம் அந்த காலத்துடன் முடிந்துவிட்டது அந்த நேரம் அவர்களுடைய அதனை உள்வாகிறார்கள் கண்ணால் பார்த்தார்கள் தொட்டு அறிந்தார்கள் மற்றும் அவர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த ஈமான் பயனளித்தது அந்த நபி போரத்தோடு அந்த அற்புதமும் போய்விட்டது ஹசத் மூசா அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம் என்று பிரம்மாண்டமான அற்புதங்கள் படைத்தவர்கள் அவர்களுடைய அற்புதங்களை எழுதி வைத்த ஏதிகள் கூட கிடையாது என்ற அளவுக்கு அதை பிரஸ்தாபடுத்துவதாக இருந்தாலும் கொரான்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறது என்று குறிப்பிடும் அளவுக்கு ஒரு அற்புதத்தை அல்லா ஹசரத் கொடுத்தான் இந்த கொரான் உண்மையிலே நபி அவர்களுக்கு அறிவு சார்ந்த அற்புதமாக கொடுக்கப்படாமல் புலன் சார்ந்த அற்புதமாக கொடுக்கப்பட்டு இருந்திருந்தால் மக்கள் மறந்துல சொல்லுவார்கள் சொல்வார்கள் இந்த சமுதாயம் இதனை மறுத்து விட்டார்கள் அவருடைய முதலுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டார்கள் சில உம்மியங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர்கள் எண்ணுவது தான் அவர்களுடைய மார்க்கம் வெல்மனியல்லான் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று நினைக்கிறது தான் அவர்களுடைய மார்க்கமாக ஆகிட்டது அதனால் அவருடைய படிக்கவில்லை வேதத்தை ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு அதனுடைய கருத்து விளங்குகிறது எத்தனை பேர் அதனை படிக்க வேண்டும் என்று ஆசை கூறுகிறார்கள் எத்தனை பேர் அதனை அமலோடு இருக்கிறார்கள் யார் அதனை சோம்பல் நீக்கும் ஒரு சாதனமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீக்கும் சாதனத்துக்கு ஸ்மார்ட் என்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் மண் அறாத மூனிசன் அவருக்கு மெருகூட்டுவதற்கு சோம்பல் நீக்குவதற்கு என்று தேவை என்றால் அது கொரானே போதும் கொரானுடையவர்களாக நாங்கள் மாறிவிட வேண்டும் என்னுடைய உங்களுக்கும் தைரியமாக சொல்ல முடியுமா சிந்தனை செய்து பாருங்கள் தொடர் ஹதீசிலே சொன்னார்கள் அவர்கள் யாருக்கு செல்வ நிலையில வாழ வேண்டும் அனைத்தும் கிடைத்து அவர் கூறிப்படைய வேண்டும் ஆனந்தம் அடைய வேண்டும் உலகத்துல மில்ல வேண்டும் என்ற ஆவல் இருக்கின்றதோ அவருக்கு போதும் என்ற மனப்பான்மையே போதும் இன்றைக்கு எவ்வளவு கிடைத்தாலும் போதாது கோடிக்கணக்கில் இருக்குது என்றாலும் மனம் நிறைவு கிடையாது என்னுடைய தோழர்களே நீங்கள் வயிற்றில் கற்களை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு திறந்து தர முடியும் அந்த அனைத்து என்னுடைய கையில ஒரு பெரிய தரப்பட்டிருக்கின்றது நிலைமையில் வந்து போதுமானவன் அந்த வானத்திலிருந்து சாப்பாடு தட்டை இறக்குவதற்கு என்னுடைய ஒரு பார்வை போதும் வானத்தின் பக்கம் என்னுடைய ஒரு செய்திளை போதும் நான் பூர்த்தி செய்ய முடியும் இந்த தங்கம்லைகள் உங்களோடைய பயணிக்கும் அளவுக்கு நான் எங்கெல்லாம் போவீர்களோ அங்கமாக சொன்னான் என்றாலும் தேர்ந்தெடுத்தாங்க அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்தாங்க இன்று என்னிடத்தில் உங்களிடத்திலேயும் அந்த அடிமைத்தனம் இல்லாமல் போய்விட்டது இதனால் சந்திக்க நானும் நீங்களும் தயாரில்லை சந்திக்க எப்பவும் தயாராக இருப்பான் அல்லது அமைதி பெற்ற ஆத்மாவை அழைத்து சொல்கின்றான் எல்லா விதமான சித்தனாக்களும் பாவங்களின் சுமந்து ஆத்மா கண்களை அகப்பார்வைகளை மூடி கொண்ட ஆத்மா இவைகளை அல்லா அழைக்கிறது கிடையாது அகப்பார்வையை துறந்து கொண்ட அமைதி பெற்ற அந்த சுத்தமான ஆத்மாவை அல்லா அழைக்கிறான் என்ன சந்திக்க நியப்ப வருவாய் சந்திக்கும் நேரம் அவனுடைய அஜல் முடிந்ததும் அமைதி பெற்ற நிம்மதியான ஆத்மாவே இலா ரிக்கு உன்னுடைய ரப்பின் பக்கம் திரும்பி வா ஒரு மனிதன் திரும்பி போவதாக இருந்தா இருந்த இடத்துக்கு தான் திரும்பி போகணும் என்னிடத்தில் நீ இருந்த சொர்க்கு வா வெறுமனே திரும்பி வா வெறுமனே வாழைக்கல்ல போல் அல்லாஹ் பாவிக்கும் வார்த்தை திரும்பி வா இலா ரப்பிக்கு எங்க உன்னுடைய நீ பொருந்து கொள்ளப்பட்ட நிலைமையில அவனு பொருந்திய நிலைமையில அவனை நீ பொருந்தி கொண்ட தவறு செஞ்சவன் அல்லாவை தரிசிப்பதற்கு பயப்படுவான் எஞ்சமானனை தவறு செஞ்சவன் எஞ்சமான விட்டு ஓடி போனவன் அவனை வரும் பொழுது என்ன என்ன உள்ளாக செல்ல மாட்டான் மாறாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக அல்லாஹ் எங்களுக்கு பங்கு வைத்து தந்திருக்க கூடியதுல பொருத்தம் வேண்டும் மன விடுதலை செய்யறதும் நல்ல முறையில தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் நலனைத்தான் எதிர்பார்க்கிறான் என்ற வார்த்தைய அல்லா சுமூல பயன்படுத்தி இருக்கின்றான் என்ன நடக்குது அவளை தான் எனக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கிறான் ஆனா ரோட்ல போறவள் மா பெரும் ஆரணங்கியாக இவனுக்கு விலங்க ஆரம்பித்து விடுது இது ஒரு பெரிய அநியாயம் இன்னாதி அதன் பக்கம் பார் பார்வையை தூக்கிறாயோ அவளிடத்தில் இருக்குது வித்தியாசமான எதுவும் கிடையாது என்று யார் சொன்னது அருமை நாயகன் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் பங்கு வைத்த பொருந்து கொள்றதுக்கு தயார் இல்லை நாம் அடுத்த பார்க்க எனக்குள்ளு வாழ வேண்டும் என்றும் உண்டான லஞ்சம் வாங்குதல் எல்லாம் ஈடுபடுகிறான் உனக்கு செல்வம் வேணுமா மண் அறாத தப்பி போதும் என்ற மனப்பான்மை உண்டாக்கிக்கொள் من அரா இன் فالموت மோச்சு எத்தீ தோ அவருக்கு முறிகங்கள் நீங்கள் கூட கோட்டை பாதுகாவது பின்னால ஒரு உலகம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக அல்லா இடத்துல போக வேண்டும் அந்த கட்டங்களை கடந்தே ஆக வேண்டும் பின்னால ஆலமு உங்களுக்கு காத்திருக்கிறது ஆலமுல் உங்களை எடுத்து சொல்வார் தாமலும் அங்க இந்த உலகத்தில் நாடகங்களை எல்லாம் அல்லா எ காண்பிப்பான் அந்த நேரம் கை சேதம் அடையக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் அதனை கண்கூடாக பார்ப்பீர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலேயும் இருக்கும் என்றால் நானும் நீங்களும் ஒரு நாளும் எங்களுடைய பட்கள் தெரிய சிரிக்க மாட்டோம் நானும் நீங்களும் அல்லாவும் மறந்து துனியாவுடைய அற்ப சொற்ப மூழ்க மாட்டோம் நான் அறிவதை நீங்கள் அறிவீர்கள் என்றால் என்றார்கள் எனக்கு மௌச்சு தொகையை வேண்டும் திருமணம் முடித்து அலி அலி லாத்ஹா அவர்களுக்கு மத்தியில புது பெண்ணாக அமர்ந்திருக்கின்றார்கள் ஹசரத் அலி மறைவை அணுகினார்கள் கண்கள் எனக்கு மரணம் வந்துவிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் மறக்கடிக்கிறது எந்த அளவுக்கு துனியாவோட நூல்களை செய்கிறது இபாதத்துகளை கொள்ளை அடிக்கிறது வெறுமனே எங்களை நலத்தின் பால் செல்கிறது எங்களுடைய சந்தோஷத்துக்குள்ள அல்லா வாழல்ல எங்களுடைய துக்கத்திலையும் அல்ல வாழல்ல விருப்பார்களே என்றால் அவர்கள் அல்லாவுடைய கோபத்துடனும் மார்க்கத்தை விட்டும் வெளியேறியவர்களாகும் அல்லா அவர்களுடைய எதையும் தபுல் செய்யாதவர்களாகத்தான் மரணிப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த துக்கத்துக்குள்ளையும் அண்ணா கிடையாது இப்படியெல்லாம் மரதில் எல்லாரும் நீங்களும் வாழ்ந்து விட்டு செல்வோம் என்றால் எங்கிருந்து தப்ப முடியும் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே ால் அந்த உங்களுக்கு இன்பமானதாக அமையும் அருமை நாயின் அலி வசல்லம் அவர்கள் கூட சக்கராத்துடைய வேதனையில கஷ்டப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் அதுல இருந்து காரணம் தந்தால் என்ற என்ற கொடுக்காதே அளவுக்கு அதனுடைய வேதனை வார்த்தால் சொல்ல முடியாமல் எங்களுக்கு இந்த முறையில விலங்கு படுத்தினார்கள் என்றால் நானும் நீங்களும் அந்த நேரத்தில் உடல்ல பலம் இழந்து இருப்பவும் எங்களிடத்துல வீரியம் மட்டும் வலிமை மட்டும் அந்த நேரத்தில் உன்னால் தான் எனக்கு பேர் கெடுக்கப்பட்டது என்பான் இதனால் புத்திசாலித்தனமாக நாம் மாறிவிட வேண்டும் ஹசரத் இப்ராஹிம் அலிம் சலாம் அவர்களிடத்துல மலக்குள் நோட்ஸ் வருகின்றார்கள் உங்களுடைய ரூகை எல்லாம் எடுக்க சொன்னான் கேட்டார்கள் இது என்ன நண்பன் தன்னுடைய நண்பனை திரும்பி போனார்கள் இப்படி சொல்கிறார் என்னுடைய நண்பர்கள் கேளுங்க என்ன ஹலீல் தன்னுடைய ஹலீலை நண்பன் நண்பனை சந்திக்கிறத விரும்பலையா வெறுக்கள் நான் என்னுடைய நண்பனை சந்திக்க தயார் என்றார்கள் அலிசுலம் அவர்கள மலக்குள் மௌக்கு வருகிறார்கள் நீங்க எங்க இருந்தாலும் அவர் உங்களை பிடிக்கீருவார் ஆனா ஹதரத் அவரு இடத்துல அனுமதி கேட்கப்படுகின்றது சலாம் சொல்கிறார்கள் வருகிறார்கள் யார சூழ்ல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு இந்த உங்களையும் வரைக்கும் உங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல நீ உங்கள நண்பனை சந்திக்க முடியும் அல்லாஹ் இல்ல நான் என்னுடைய நண்பனை சந்திக்க தயார் அல்லா அவர்கள் அடிமைகளை உரிமைய அடிமைகள் எல்லாம் வலிமை குறைந்த விலகினமானவர்கள் அபு குஹாபா ஹசுரத் தன்னுடைய தந்தை கேட்கிறார் நீ பலமான அடிமைகளை உரிமையிட்டால் தேவையான நேரத்துல அவர்களை பயன்படுத்திக் கொள்ள முடியுமே என்னுடைய காற்றுக்கு போய் வசிக்கின்றார்கள் அல்லா இடத்துல தொடர்பை சீராக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களிடத்துல சில ஒட்டகங்கள் இருந்தது பணியாளரும் இருந்தார்கள் எப்பொழுதும் அவர்கள் மற்றவர்களுக்குவு செய்வதவிடக் கூடாது என்பதற்காக மக்களை விட்டு ஒதுங்கினார்கள் தவம் இருந்தார்கள் அவர்களை பார்த்த இன்னும் மனிதர் இன்னும் ஒரு நான் இவருடன் சேர்ந்தால் என்னுடைய ஆத்மீகத்தையும் வளர்த்து கொள்ள முடியும் அவருடைய அனுமதி கேட்டார் நான் உங்களுடைய ஹிதுமத்தில் ஈடுபட்டு இருந்து சில பிரயோஜனங்களை நான் அடைந்து கொள்கின்றேன் நான் சொல்வதை நீ கேட்பாயா உங்களுடைய கட்டளைக்கு நான் எப்பவும் வழிபடுவேன் நான் ஏதேனும் உனக்கு கட்டளை ஈடுவேன் ஆனால் அதில் ஆகும் சிறந்ததையே நீ செய்ய வேண்டும் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ஒரு பிரயாண கூட்டம் வந்து அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் சாப்பாடு போட வேண்டும் ஹாதிமை சேவன் அழைத்தார்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு ஒட்டகத்தை அறுத்து உணவளித்துவிடு இவர் போனால் ஒரு ஒட்டகம் இருக்கிறது ரொம்பவும் புஷ்டியானது பார்ப்பதற்கு ஈர்க்கக்கூடியது இன்னும் ஒன்று கொஞ்சம் மாங்சம் குறவு இவருக்கு சிந்தனை வருது இந்த அறுப்பு ஒரு சாப்பாடுக்கு இந்த புஷ்டியான ஒட்டகத்தை விட்டுவிட்டால் அது என்னுடைய எஜமானனின் தேவைக்கு உதவும் இதனால் இந்த தரம் குறைந்த என்று எடுத்துக்கொண்டு போகிறார்கள் நீ எனக்கு மோசடி செய்து விட்டாய் நான் உன்னிடத்தில் எட்ட நிபந்தலே மறந்து விட்டாய் எதிரையும் நல்லதே கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் மாறாக நீ தெரிந்து கொண்டே வேண்டும் வலிமை குறைந்த மாம்சம் குறைந்த ஒட்டகத்தை எடுத்து செல்கிறாய் நீ அறிந்து செய்தாயா அறியாமல் செய்தாயா இல்ல நான் நினைவோடு செய்தேன் செய்தாய் இந்த புஷ்டி உள்ளம் உங்களுடைய தேவையின் பொழுது உதவும் என்னுடைய தேவை எப்பவென்று உனக்கு தெரியுமா என்னுடைய தேவை எல்லோரும் கைவிட்டு அந்த சக்கராத்துடைய நேரத்தில் தான் கிடைக்க வேண்டும் அதுக்காக பொறுத்தது என்றார்கள் வைத்து செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் மாறினார்கள் சகோதரர்களே இருக்கிறது கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் உண்மையிலும் உறுதியானது விழிப்புணர்வோடு நம்பாதவன் அனைவரும் இதற்காக என்ன கட்சி சாதகத்தை செய்து கொண்டோம் என்ன ஏற்பாடுகளை எடுத்துக்கொண்டோம் கொஞ்சம் சிந்திப்போம் வெறுமனே மயக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய காணல்ல நானும் நீங்களும் அது எங்களுடைய கரங்களை தழிவது கிடையாது விட்டு பெறுவோம் என்றால் அவர்கள் அனைவரும் சேர்ந்தாலும் கூட எனக்கும் உங்களுக்கும் எந்த உதவியும் செய்துவிட முடியாது எனவே மௌத்துக்கு முன்னால கனிவான சகோதரர்களை இந்த உலகத்துல நாம் நல்ல விடயங்களை செய்து சேமித்து வைத்துக் கொள்வோம் எங்களுடைய குணங்களை நல்லதாக வணக்கம் என்றாலும் என்றால் அந்த இப்ப எந்த விதமான இப்போ குணன்களை நல்லதாக ஆக்குவதற்காக வேண்டி இதனால தான் விதங்கள் தான விதங்களை தடுக்க வேண்டும் அந்த தொழுகையும் உங்களுடைய குணத்தை சீராக்குவதற்கு தான் எதற்காக வேண்டி உலக சமத்துவத்தை நீங்கள் பறம் சாட்டுவதற்காக வேண்டி உலக ஜனங்கள் எல்லாருமே ஒன்று கூடுகின்றார்கள் அந்த யூனிவர்சல் பிரதர் நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நீக்கி சமூகத்தில் ஏற்படக்கூடிய பொறாமையை இல்லாமலாக்கணும் அந்த பொறாமையை விட்டும் சமூகம் சுத்தமாக்கப்படணும் இவ்வாறாக அந்த இபாதத்தில் இருந்தும் அல்லான் நல்ல தன்மைகளை நல்ல சிபாக்களை தான் எதிர்பார்க்கிறான் நோம்பு உங்களுடைய மோசமான இச்சைகளை தடுக்க வேண்டும் தக்குவாக மெம்மேலும் அது உங்களுக்குள்ள கொண்டு வந்து தர வேண்டும் இதற்காகவே தான் நோன்பு அந்த இச்சைகள் நோம்பின் மூலமாக தடுக்கப்படவில்லை என்றால் உன்னுடைய குணம் எப்ப நீ எப்பொழுது மௌத்துக்காக தயாராக போகின்றாய் இதனால் அக்குணம் நல்லவர்களே மரணத்துக்கு தயாராகுவார்கள் அவர்களுடைய தான் செயல்படியாகும் அல்லாஹ் அந்த மௌத்துக்கு தயாராகக்கூடிய புத்திசாலிகளான கூட்டத்திலே எங்களை ஆட்சியாக இந்த உலகம் உலகத்தினுடைய வாழ்க்கை சாய்ந்துவிடக்கூடிய நிழல் என்பதனை அறிந்து அதே நிரந்தரமற்ற தன்மை விளங்கி செயல்படுவதற்கு அல்லா நமக்கு மகிழ்ச்சிகரமானதாக அதற்கு தயாராக கூடிய உண்மையான அறிவாளிகளுடைய கூட்டத்தில் வாழ்க்கையை கொண்டு உபதேசம் பெறக்கூடியவர்களாக பிரயோஜனம் பெறக்கூடியவர்களாக அல்ல நம் அனைவர்களையும் மாற்றியுரிவான நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைக்கு சீரான ஒரு நடைமுறை அல்லா ஏற்படுத்தி அருள் விலைவாசிகளை எங்களுக்கு தாங்க அளவுக்கு ஆட்சி அருள் கூறுவான அநியாயமான மற்றும் அற்று அனைத்து இந்த உலகை விட்டும் நீக்கி அருள் குறிப்பாக நம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நெருக்கடிகளுக்கும் அல்லா நீய போதுமானவன் அவைகளை நீக்கி அருள் எங்களுடைய கபூல் செய்வாயாக இறுதி முடிவை நல்லதாக ஆக்கிரமிப்பெருவாயாக இருந்த அனில்